தலை எத்தி எட்டாம் வருஷம் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கிறதுக்காக ஒரு ரூபாய் ஐம்பது பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒன்னையும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவ சிறப்பிக்க ஐந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒன்னையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலைகள்ல இந்திய அஞ்சல் துறை கௌரவப்படுத்தியிருந்தது ஒரு நபரை இல்லை ஆனா ஒரு நிறுவனத்தை ஓகே அந்த நிறுவனமும் ஒரு தேசிய அளவிலான ஒரு தினசரி பத்திரிக்கை என்ன பத்திரிகையா அடா நம்ம நாட்டுல அவ்வளவு பழமையான செய்தித்தாள் நிறுவனம் இருக்கா என்ன ஆச்சரியமா இருக்கு ஆண்டுகள் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நூத்தி வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கிற அந்த செய்தித்தாள் அதாவது நியூஸ் பேப்பர் எதுவா இருக்கும் அதான உங்களோட ஆர்வம் தெரிஞ்சுக்கலாம் அந்த செய்தித்தாள் எது எப்போ யாரால தொடங்கப்பட்டது அதோட தற்போதைய நிலை என்ன அதை முக்கியமான ஒண்ணு நவம்பர் மூணாம் தேதிக்கும் இந்த செய்தித்தாளுக்கும் என்ன சம்பந்தம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆயிரத்தி எட்நூத்தி வருஷம் இந்தியால ஆங்கிலேய ஆட்சி நடந்துட்டு இருந்த சமயம் அப்போ பம்பாயில பம்பாயில இருந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி அதாவது ஒரு சோசியல் ரிஃபார்மரான ராவ் பகதூர் நாராயண் தீனநாத் வெல்கர் அப்படிங்கிறவரனால நவம்பர் மூணாம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு ஆங்கில பத்திரிக்கைதான் தான் பாம்பே டைம்ஸ் அண்ட் ஜேர்னல் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கறது ஆரம்பத்தில் வாரத்துல ரெண்டு தடவை அதாவது புதன் மற்றும் சனிக்கிழமையில மட்டும் வெளியாயிட்டிருந்தது இந்த பத்திரிகை இந்த பத்திரிகையில வந்த தரமான செய்திகள் மக்கள் இந்த பத்திரிகைக்கு கொடுத்த ஆதரவு இதனால வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் வெளியிட்டு வந்தத தினசரி பத்திரிக்கையா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பதுல மாத்தினாங்க வருஷம் ராபர்ட் நைட் அப்படிங்கிற த ஸ்டேட்மேன் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் இந்த பாம்பே டைம்ஸ் பத்திரிகை நிறுவனத்தை விலைக்கு வாங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் வருஷம் பத்திரிகை நிறுவனத்தை இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பத்திரிக்கை வாசிப்பாளர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே மூணாவது அதிகமா விற்பனையார ஒரு பத்திரிகை உலக அளவுல ஒன்பதாவது இடத்தை பிடிச்ச தினசரி செய்தி தாடாவும் இருந்துட்டு வருது பத்திரிகைகள் அப்படினாலே, ஒரு சில வருடங்கள்லயே விற்பனையில இருந்து விலகி போகிற காலத்துல நூத்தி வருடங்கள் கடந்து இன்னைக்கும் மக்கள் கிட்ட விற்பனை ஆயிட்டு இருக்கிற ம்ஸ் இந்தியா பத்திரிகையை சிறப்பிக்க இந்திய அஞ்சல் துறை வெளியிட்ட அஞ்சல் தலைகளையும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளியிட்ட அஞ்சல் தலை மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியிட்ட அஞ்சல் தலை இந்த அஞ்சல் தலையையும் நாம பத்திரிகைகள் அதாவது ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் செய்தித்தாள்கள் அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் அஞ்சல் தலை தலைப்பிலையும் தினசரி பத்திரிகைகள் அதாவது டெய்லி பீரியாடிக்கல்ஸ் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அடையாள சின்னங்கள் அதாவது லோகோஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஆண்டு விழாக்கள் அதாவது ஆனிவர்சரிஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்